அண்ணு நேர்ந்த நிஷாச்சரரை கவர்ந்த வெங்கனை கடியார்புடில் அரங்கத்தம்மான் கடியார்புடில் அரங்கத்தம்மான் ராமனுக்கும் பல்லாண்டு பாடுவோம் சீதாராமர்களுக்கும் பல்லாண்டு பாடுவோம் பிரதிநிதியாக இன்னைக்கு நாம் கண் கொண்டு சேவிக்கும்படி எழுந்திரொடி இருக்கிற ஸ்ரீரங்கன் ஆட்சியார் என்ன ஸ்ரீரங்கநாதனான பெரிய பெருமாள் என்ன பல்லாண்டு பாடுவோம் இவர்களை எல்லாம் நாம் அனுபவிக்கும்படி ஆக்கி கொடுத்த ஆழ்வார்களுக்கும் பல்லாண்டு பாடுவோம் அவ பாட்டு பாட்டு போயிருந்தாலும் இந்த மாதிரி உள்ள உள்ள தனது அர்த்தம் இருக்குன்னு ஆறு நமக்கு சொல்லிக் கொடுக்க போறார் சொன்ன பெரிய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடும் நின்னோடும் திருவிஞி ஆயிரம் பல்லாண்டுன்னு சொல்லி நிறுத்துகிறேன் கேட்டு உங்க பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே எல்லோருமே திருவுருள் பெற்று நின்ற சொல்லி ராமனுடைய திருவடிகளுக்கு மறுபடியும் பல்லாண்டு பாடி அவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்படன்னு ஏற்படன்னு பிரார்த்தித்து அமைகிறேன்